பாடம் இருபத்தி எட்டு கிபிலாவை முன்னோக்குவதன் சிறப்பு சஜிதாவின் போது தமது இரு கால்களின் விரல்களால் கிபிலாவை முன்னோக்க வேண்டும் இதை அபூஹுமை நபி சொல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் வழியாக குறிப்பிடுகிறார்